நிலாத்திரி ஒளி அப்படின்றதுக்கு வேற வேற அர்த்தமும் கொடுக்குறாங்க என்னென்ன நிலாத்திரி ஒளின்னா தீவட்டி ஒளினும் இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல பகல் சூரியனையும் சொல்றாங்க அப்போ அதாவது பொதுவான வெளிச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும் இதுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும் பொதுவான வெளிச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஊருக்கெல்லாம் பொதுவான வெளிச்சம் அப்போ ஸ்வரனுக்கும்மாவாக இருந்து ஜீன்முக்தி அடைந்த ஞானிக்கும் எப்படி ஒற்றுமை எப்படி வேற்றுமை பொதுவாக ஈஸ்வரனுடைய படைப்புகள் அனைத்தும் பொதுவாக படைக்கப்பட்டுள்ளன அனைவருக்கும் பொதுவானவன் அங்கே ஜீவன் முக்த அந்த பயன்பாடு என்பது அளவுக்கு மாத்திரமாக ஒரு ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அளவுக்கு மாத்திரமாக பயன்படுகிறது ஏனென்றால் அவருடைய உபாதி தூள சரீரத்துக்குள் தூள சரீரம் என்ற உபாதிக்குள் அவர் அவருடையது கட்டுப்பட்டிருக்கிறதுனால ஆனால் வெளிச்சம் என்று எடுத்துக்கொண்டால் நீர் என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒன்று தான் எங்கே இருக்கிறது நீரும் நீளாத்திரி ஒளியும் இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குடத்தின் நீரும் விளக்கின் ஒளியும் ரெண்டும் மூலமாக பார்த்தால் இரண்டும் ஒன்று தான் அதுபோல ஈஸ்வர சைதன்யம் என்று சொன்னாலும் இங்கே ஜீவன் முக்தருடைய சைத்தன்யம் என்று சொன்னாலும் இரண்டு சைதன்யங்களும் ஒன்றே என்று ஒன்றுபடுத்தி விடுகிறார் மன்னனை சித்தரைப் போலவே நாரணன் முதலான துறர்கள் மாயை வல்லவர் அணிமாதிகள் ஒக்க தவம் மிக்கோர் தரணி மானுடற்கு அவைகள் இல்லாமையால் தாழ்வூலர் ஆனாலும் பிரம பாவனையால் அவர் இவர் எனும் பேதம் ஒன்றிப்பாராய் இப்ப நரரின் மன்னன் நரர்னா மனிதன் நரரின் மன்னன்னா மனிதர்களில் ராஜாவாக இருக்கக்கூடியவர் அவருக்கு என்ன சிறப்பு அவர் நினைச்சாச்சுன்னா எதை வேணாலும் செய்வார் அவர் கையெழுத்து போட்டாச்சுன்னு சொன்னால் அவருடைய வாக்கு இவரை மதுரையில் பாண்டிய மன்னன் என்ன சொன்னார் கல்வனை கொன்று வா அப்படின்னு சொல்லிட்டார் கொண்டு வா அப்படின்னு சொன்னது கொன்று வா அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ திரும்ப ராஜா கிட்ட கேட்க முடியாது கொண்டு வர்றதா ராஜா கொன்று வர்றதா ராஜான்னு கேட்க முடியாது அப்போ அவனுக்கு அந்த அந்த ராஜா சொன்ன உத்தரவை என்ன பண்ணிட்டு வந்துட்டான் நிறைவேற்றி விட்டு வந்து விட்டான் அப்போ நரதின் மன்னன் அவனுக்கு என்ன தான் எதை நினைத்தாலும் எதை சொன்னாலும் அவனால் சாதிக்க முடியும் சித்தரைப் போலவே சித்தர்கள் சித்தர்கள் என்ன சித்துக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அணிமாதிரி சித்துக்களை அவர்கள் அடைந்தவர்கள் அதனால் என்ன வேணாலும் அவர்களும் நினைத்ததை செய்கிறார்கள் நாரணன் முதலான சுரர்கள் நாரணன்னா திருமால் அப்போ அயல் மால் அப்புறம் மகாதேவன் ஈஸ்வரர் மூன்று பேரும் முதலான சுரர்கள் தேவர்கள் எத்தனை தேவர்கள் இருக்கு முப்பத்தி மூணு பேர் அந்த கேபினட்ல இருக்காங்க அவர்களை பின்பற்றி முப்பத்தி கோடி தேவர்கள் அப்படின்றாங்க அந்த சுரர்கள் மாயை வந்தவர் அவர்களுக்கு மாயை அவங்க நினைச்சது என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு மேஜிக்கார மாதிரி வரவழைக்கலாம் இல்லாமல் செய்யலாம் எதை வேண்டுமானாலும் அவர்கள் வரவழைக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சஞ்சரிக்கலாம் உருவத்தோடு இருக்கலாம் உருவமத்து இருக்கலாம் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த பொருளையும் தோற்றுவிக்கலாம் எந்த பொருளையும் மறைக்க செய்யலாம் மாயை வல்லவர் சுரர்கள் எதுல வல்லவர்கள் மாயையில் வல்லவர்கள் அணிமாதிகள் தவம் மிக்கோர் சிலர் அதற்காகவே தவம் செய்து அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் அனிமாதி தவங்கள்னு என்னது அனிமா கரிமா லஹிமா மகிமா அப்புறம் என்னது பிராப்தம் அப்புறம் பிராகாமியம் ஈசித்துவம் வசித்துவம் இதையெல்லாம் எட்டு விதமான சித்திகள் இதில் ஏதாவது ஒரு சித்தியானாலும் சரி எட்டு சித்திகள் அஷ்டமா சித்திகள் ஆனாலும் சரி சாமி அதை அஷ்டமா சித்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா திருவிளையாடல் புராணத்தில் அஷ்டமா சித்தி உரைத்த படலன்னு இருக்குது அதில் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கனு சொல்கிறாங்க வேணும்னா அது நல்ல தரவாக படிச்சுக்கலாம் பாகவத பாகவத மகா புராணத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் தெளிவாக இருக்கான் யாரும் படிச்சுக்கிற விருப்பம் இருந்தால் படிச்சுக்கலாம் படிக்கிறது மாத்திரமில்லை அந்த பயிற்சியை செய்து இந்த எட்டு சிட்டிகளில் ஏதாவது ஒன்றோ இல்லை அனைத்தையுமோ அடையவும் செய்யலாம் யாருக்காவது விருப்பம் இருந்தால் அப்புறம் தனியாக ஃபோன் நம்பர் தார வாங்க அப்போ நாரணன் முதலான சுரர்கள் மாயை வல்லவர் அணிமாதிகள் தவம் நிற்கோர் இருக்காத தவத்தை கடுமையான தவங்களை செய்து அந்த சிட்டிகளை அடைய வேண்டும் தரணி மானுடருக்கு அவைகள் இல்லாமையால் தாழ்வுலர் ஆனால் சாதாரண மனிதன் அரசனாக இல்லாத மனிதன் சித்தர்களாக இல்லாத மனிதன் தேவர்களாக இல்லாத மனிதன் கடுமையான தவங்களை செய்த செய்யாத சாதாரண மனிதன் தரணி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு அவைகள் இல்லாமையால் இந்த மேல சொன்ன தகுதிகள் எது ஒன்றும் கிடையாது தாழ்வுலர் அதனால் அவங்க ஒருபடி மேலே இவங்க அவர்களை வணங்கித்தான் செயல்பட முடியும் யாரு சாதாரண மனிதர்கள் ராஜா இந்த பக்கம் போனாருன்னா மிவுந்தி நிக்க கூடாது என்ன பண்ணணும் கும்பிடம் தேவதைகள் இந்த பக்கம் போனால் கும்பிடர் வணங்கடம் சித்தர்கள் போனாங்கன்னா கும்பிடர் தபம் பார்த்தா வணங்கடம் இதெல்லாம் இதில் போய் அவங்ககிட்ட போய் அவங்க சக்தி வாய்ந்தவர்கள் அதனால் மற்றவர்களுக்கு தாழ்வுலர் அவர்கள் குவாலிபிகேஷன் தகுதியில் சற்றே குறைந்தவர்கள்தான் பிரமபாவனையால் இவர் அவர் எனும் பேதம் ஒன்றிலை பாராய் தம்பி நீ சொன்ன எதில் அவங்க வேற எதில் அவங்க ஒன்று அப்படின்றத இன்னொரு தரவை ஞாபகப்படுத்துகிறார் என்னது அவரவர்களுடைய சக்திகளை வெளிப்படுத்தும் திறனிலே அவரவர்களுடைய என்ன சொல்லார் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே அவர்களால் உயர்ந்தவர்கள் இந்த தரணி மானுடர்கள் என்பவர்கள் என்ன பண்ணவங்க குறைந்தவர்கள் அதில் தாழ்வுடன் ஆனால் அனைவரும் பிரம்மம் அனைவரும் சைத்தன்ய ஸ்வரூபமே என்ற விதத்தில் நாம் சொன்ன முதல்ல சொன்ன நரின் மன்னன் சித்தர் நாரணன் முதலான சுரர்கள் மாயை வல்லவர் அணிமாதிகள் ஓக்க அனைவரும் தரணி மானுடனும் எல்லோரும் சைதன்ய ஸ்வரூபத்தில் பிரம்ம பாவனையால் இவர் அவர் எனும் பேதம் ஒன்றிலை பார்த்தார் அந்த இடத்துல எந்த பேதமும் கிடையாது எல்லாவற்றிற்குள்ளும் இருந்து சாட்சியாக அறியக்கூடிய அறிவு அதான் முதல் கவியிலேயே சொல்றாரு பொன்னிலம் மாதராசை பொருந்தில பொருந்தார் உள்ளந்தனில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கின்றார் அடுத்த கவியில சொல்றாரு இன்றழித்தளிக்கும் செய்கைக்கு ஏதுவான் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் அப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய விரிஞ்சிருக்கக்கூடியவர் யார் எதுவே தான் இந்த பிரம்மே தான் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ரெண்டு பாடல்களே அனைத்துமே பிரம்மலாண்டத நிரூபணம் பண்ணிட்டு தான் தொடங்குற ஆக வர் அவர் எனும் பேம் ஒன்று இழைப்பார்கள் இவர் அவர்னா ஒருத்தர் தாழ்ந்தவர் ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படின்ற பேதம் எல்லாம் கிடையாது வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது உபாதிகளால் தான் பேதம் அப்போ பதிமூன்றாவது கேள்வியை இப்போ நான் நிறைவு வைக்கிறார் பதினான்காவது கேள்வி கவி என் நாற்பத்தி மூணு சத்குருவே பல முனிகளுக்கு அணிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்தச் செல்வம் ஈசனது என்றீர் புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடில் புகழும் ஈசனை நோக்கி பத்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பழித்ததென்று அறிவாயே அது சரிங்க சாமியே தரணி மானுடர்கள் தாழ்வுலர் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏன்னா மேற்கண்ட தகுதிகள் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க முத்தி நல்கிய சற்குருவே எனக்கு என்னுடைய லைன்னு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க எனக்கு என்ன கொடுத்துட்டீங்க முப்பி கொடுத்துட்டேன் ஆனால் இந்த சந்தேகம் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த சந்தேகத்தை கேட்கிறேன் பல முனிகளுக்கு அணிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் இப்போ இந்த பதினோரு வகையான ஆனந்தங்கள் நாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மூலோகத்தில் தொடங்கி மனுடகந்தர்வர் தேவந்தர்வர் தேவ நன்மா கந்த அப்படி வரிசைப்படுத்தி வரும் அப்படி வர்றப்போ ஒவ்வொரு லெவலில் ஒவ்வொருத்தருக்கும் தகுதிகள் அதிகமாகிட்டே வரும் அது கடைசியில் இருக்கக்கூடியவர் யார் இந்த நரர் இந்த தரணி மனுடர் அதில் சில முனிவர்கள் தரணி தரணி மனு மனுடங்களில் சில முனிவர்கள் அணிமாதிரி சுற்றி பூமியிலே வச்சுருக்கிறாங்க என்ன அம்முனிகளுக்கு அணிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வம் ஈசனது என்றீர் ஈஸ்வரனுக்கும் தேவர்களுக்கும் மாயையில் வல்ல தன்மை இருக்கிறது இங்கே அணிமாதி சித்திகள் யாருக்கும் இருக்கிறது சாதாரண மருடரும் அதை வைத்திருக்கிறார் சித்தி அணிமாதி சித்திகள் சில முனிவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த செல்வம் ஈசனது என்றீர் ஆனா அது ஈஸ்வரனுக்கும் இருக்குன்னு சொல்றீங்க இங்கே மனிதனுக்கும் இருக்குன்னு சொல்றீங்க கரணிவனுடனும் தவங்களை செய்து என்ன வேண்டிய வச்சிருக்கான் அஷ்டமாசித்தில பெற்று வச்சிருக்கானே ஈஸ்வரனும் அஷ்டமாசித்தில வச்சிருக்கிறான் ஆனா ஈஸ்வரனுக்கு தான் சொந்தம் மனிதர்களுக்கு அது சொந்தம் என்று சொல்லுகிறீர்கள் முதல் பாட்டுல இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்த வேண்டியிருக்கும் சுரர்கள் மாயை வல்லவர் அணிமாதிகள் ஒக்க தவம் மிக்கோர் அங்க தேவர்களுக்கு தான் அணிமாதிரி சித்திகள்ன்றது நேற்று சொல்லப்பட்டிருக்கு புரியுதா நாரணன் முதலான சுரர்கள் மாயை வல்லவர் அணிமாதிகள் தவம் மிக்கோர் யாருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு தேவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இங்க பூலோகத்தில் என்ன பண்றாங்க தவங்களை செய்து சில முனிவர்கள் எதை பெற்று வைத்திருக்கிறார்கள் அனிவாபிசித்த பாடல் என்ன சொல்றீங்க ஈஸ்வரனுக்குரியது தேவருக்குரியது அப்படின்னு சொன்னீங்க மானுடனும் அதை பெற்று வைத்திருக்கிறான் என்று கேட்டால் புத்தி உரைத்த புத்தி ஒத்திட உரைத்தருள் என்றிடில் புகழும் ஈஸ்வரை நோக்கி பத்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தினால் பழித்ததென்று அறிவாய் அதுவும் ஈஸ்வரன் இருக்குது இவன் என்ன பண்ணனும் இந்த மானுடன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி தவம் செய்து இறைவனிடத்திலே வேண்டி கெஞ்சி பெற்றுக்கொள்வது அவன் கொடுப்பது அப்பையும் ஆற்றல் வந்திருக்கு ஈஸ்வரனிடத்தில் வந்திருக்கிறது சரிதானா இப்போ முதல் பாடலில் எப்படி தான் எடுத்துக்கணும் அனிமாதி சித்திகள்ன்றது முதல் பாடலில் எடுத்துக்கணும் தேவர்களுக்கு உரியது அந்த தேவர்களுக்குரியதை ஒரு மானுடன் எப்படி பெற்றுக்கொள்கிறான் தன்னுடைய தவத்தாலும் பக்தி செய்வதனாலும் தவத்தினாலும் யோகத்தினாலும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்றது அதையும் யார் தான் கொடுக்கணும் ஈஸ்வரன் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்றது கேள்வியும் பதிலும் இந்த பாடலே முடிஞ்சிருது கேள்வி எது வரைக்கும் வருது முத்தி நல்கிய சத்குருவே பல முனிகளுக்கு அணிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வம் ஈசனது என்றீர் புத்தி ஒத்திட உரைத்தருள் அதுவரைக்கும் கேள்வி விடை என்ன என்றில் புகழும் ஈசனை நோக்கி பக்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் பழித்ததென்று அறிவார்கள் எனது பக்தி தவம் யோகம் இவைகளால் ஈஸ்வரன் நிலத்திலிருந்து இவன் பெற்று கொண்டது அதனால் இவனுக்கு அது பழித்தது அனிமாவை சுற்றிகளில் அனிமா அப்படின்னது சிறிய உருவத்தை இருக்கிறது சிறிய உருவத்தை எடுப்பது மகிமான என்னது பெரிய உருவத்தை எடுப்பது லகிமான என்னது வெயிட்லெஸ்ஸாக மாறுறது சிறியது இல்லை மாறுறது இல்லை ரொம்ப நுட்பமாக பஞ்சு பஞ்சு மாதிரி பறக்கிறவங்களா எடை இல்லாமல் மாறி விடுவது அடுத்தது என்ன கரிமா எடை உடையதாக மாறிவிடுவது எப்படி மாறிடுது எடை உடையதாக மாறிவிடு இந்த ஆயர் பாடியில கிருஷ்ணபரவனுக்கும் இந்த வேலையெல்லாம் சின்ன குழந்தையில செஞ்சு காமிச்சிருக்காரு அந்த பேர் என்ன பால் கொடுக்க வந்தவர் பேர் என்ன பூதன் பூதனா பூதனா வந்து தூக்கின நம்ம லேச சின்ன குழந்தைய நினச்சி தூக்கிட்டா ஆனா அந்த குழந்தை வெயிட்டு கணக்கு நான் தாங்க முடியலையா அவனும் பெரிய உருவம் வாங்கிட்டே போற உருவாங்கிட்டு போனா கழுத்தை வேற கட்சி பிடிச்சுக்கிட்டாரு பால் குடிக்கிற மாதிரி என்ன பண்றாரு உயிரை அவளுக்கு முக்தியே கொடுத்தார் பூதனா மோக்ஷம் அதை சொல்றான் கொடுக்க வந்தவளுக்கு நஞ்சு கொடுத்துடாரு எல்லாம் முடிஞ்சு அவ்வளோ பெரிய விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அந்த பூதனை வளர்ந்து நிக்கிறாள் தொப்புன்னு அப்படியே மழை மாதிரி சாஞ்சு அந்த வீதியில ஆயர்பாடு ரீதியில் மழை மாதிரி சாஞ்சு கிடக்குறா இந்த குழந்தை ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி அது தலைமையில் காவல் ஓடி போய் அவங்க அம்மா மாரளையும் வயிற்றில் அடிச்சிக்கிட்டு போய் எடுக்கிறாள் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ என்ன ஆச்சோன்னு பயந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் மந்திரிக்கிற சாமியார் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போய் அந்த தீர்த்தஞ்சிக்க சொல்லி மயிர்ப்பீலி வச்சு தடவை சொல்லி காப்பு கட்ட சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன உண்டோ எல்லாம் பண்ணி வைக்கிறான் எதுக்கு பிள்ளையை பயந்து போயிடும் இருக்காது என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் அப்பயும் செஞ்சாலும் பாகவத்தில் அப்படியும் சொல்லிருக்கு ஆனா இங்கே பயமுறுத்துனது யாருனைய கொன்றது யாரு இது கிருஷ்ண பரமாத்மான்றது யாருக்கும் தெரியாது ரகசியம் ஆனா ஒண்ணு தெரியாது விளையாடிட்டு இருக்காங்க அதான் அப்ப அந்த அவர் அந்த மிகப்பெரிய உருவமாக அவள் வளர்ந்து வளர்ந்தது எதனாலன்னா இவ எடை மிகப்பெரிய எடையுள்ள பொருளாக மாறி விட்டதுனால் அவளால் ஒன்றும் பண்ண முடியலை அடுத்து கரிமா அடுத்து பரத்துவம் அது பிராப்தம் பிராப்தன்ற நினைத்த மாத்திரத்தில் ஒன்றை அடைவது நினைத்த மாத்திரத்தில் ஒன்றை அடைவது அப்புறம் பிராகாமியம் ஓர் உடம்பிலிருந்து மற்றவரோட பரகாய பிரவேசம் ஓர் இன்னொரு உடம்பிற்கு செல்ல முடியும் கூடுவிட்டு கூடுவாயிறல் அடுத்தது ஈஷித்துவம் ஈசித்துவன்றது என்னது அனைத்தையும் ஆளும் ஆளக்கூடிய தன்மை ஈஸ்வரன் அப்படின்ற பேரை எதுக்காண்டி அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியது அதனால ஈஸ்வரன் வேறு இப்போ இவரு இந்த ஒரு சித்தி இருக்குது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அப்புறம் என்னது வசித்துவம் அனைத்தையும் கவரக்கூடியது வசியம் பண்ணக்கூடிய தன்மை இப்ப அந்த அண்ணாமலையில அருணகிரிநாதர்க்கு எதிராகின்ற ஒரு பேர் என்ன காளி உபாசகர் சம்பந்த ஆண்டா சம்பந்தாண்டான் இல்லையா அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தாரு அருணகிரிநாதருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு என் நேரம் பார்த்தாலும் எடுன்னா முத்தை தருமத்தி திருநே பாட ஆரம்பிச்சார் அவருக்கு முருகப்பெருமானை பற்றி பாடிக்கிட்டே இருக்குது அவருடைய வேலை சம்மந்தாண்டாம் இல்லாத ச தவண்களை எல்லாம் பண்ணி உபாசனைகளை பக்தியெல்லாம் செலுத்தி என்னென்ன வாங்கி வச்சுருக்காரு நிறையா விஷயங்களை பெற்று வச்சுருக்காரு ஆனால் கடைசியில் யார் ஜெயித்தது யார் அருணகிரியனார் அவருக்கும் எல்லாம் கைவரப்பட்டுச்சு என்னது அந்த கடைசியில் அவருடைய உடம்பை விட்டு விட்டு அந்த ராஜாவுக்காண்டி பிரபுட தேவ மகாராஜான்னு பேர் அவருக்காண்டி பாரிஜாத மலரை எடுப்பதற்காக தேவலவத்துக்கு கிளி உடம்பில் போந்து பறந்து போயிட்டு வர்றார் வர்றதுக்குள்ளே இவன் அந்த உடம்பை எடுத்து என்ன பண்ணிடலாம் எரிச்சிறான் எரித்தாலும் கூட இவர் அதே கிளி உடம்பில் இருந்து கொண்டு ஜண்டர் அனுபூதி பாடி அப்படியே முக்கிய அடைந்து வருகிறார் அதுக்காண்டி யாரும் கிட்டலை அந்த சம்பந்த ஆண்டான திட்டலை கோவச்சுக்கு இல்ல அவர் மேல பழி போடல அதான் அவ பக்தது புனிதமானது பக்தர்களுக்கு எல்லா சித்திகளும் கைவரப்பெற்றிருந்தாலும் எதையும் அவர்கள் என்ன பண்ணிக்கிற மாட்டாங்க வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி புலவர்கள்ல வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் மிக கைவேர்ந்த புலவர் அன்றைக்கு தமிழ இன்றைக்கு தமிழ குலவன்ற மாதிரி அன்றைக்கும் நிறைய பேர் புலவர்கள் பூசு பூசா வந்து என்ன பண்ணிருக்காங்க நிறைய கதிகளை ஏற்றியிருப்பாங்க போல்டுக்கு அவருக்கு அது காணப்போறாமல் அவர்களை என்ன பண்ணுறாரு மாதுக்கு இழுத்து அவர்களை என்ன பண்ணிடுறாரு காதை அறுத்து விட்டுறார் இனிமேல் இந்த பாட்டை எழுதுவியா இனிமேல் அந்த பாட்டை சொல்லுவியா நீ புலவன் சொல்லுவியான்னு இது நடந்துகிட்டே அருணகிரிநாதர் அந்த வழியா போகிறார் போனால் காதை அறுபட்ட புலவர்களை பார்த்து விசாரிக்கிறார் என்ன நடந்துச்சு ஏன் அப்படின்னு இதுபோல் வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் என்ற ஒரு தமிழ் புலவர் எங்களை வாதிற்கு இழுத்து நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் அதனால் காதறுக்கப்பட்டோம் அப்படின்னா நேராக அவரை போய் சந்திக்கிறார் இப்படி பண்ணுறீங்களே இது தவறு இல்லையா அது தமிழுக்கு அவர்கள் இழுத்து செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கினார் சிலப்போ நானும் இந்த வாதத்திற்கு வருகிறேன் அப்படின்னா அது வந்து வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா அந்த காதலை குறடு மாற்றதை யாருக்கு மட்டும்தான் மாட்டி தந்தாராம் எழுத்து வரக்கூடிய புலவருக்கு மட்டும்தான் மாட்டி விடுவாராம் இங்கே போன அருணகி நார் சொன்னார் என்னுடைய பாடலை நீங்கள் சோதிப்பது போல உங்களுடைய பாடலையும் நான் சோதிக்க வேண்டும் ரெண்டு பேருக்கும் சமமாக காதல துரட்டி மட்டும்தான் அப்போதான் அவருக்கு முதல்ல அதிலேயே பாதி அவர் என்ன ஆயிருச்சு இதுவரைக்கும் வந்த புலவர்கள் யாரும் தைரியமாக கேட்கல அப்படி என்னை சோதிப்பதை போல உங்களையும் உள்ளாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே காதல ரெண்டு பேர் காதல என்ன மாட்டியாச்சு குரடு மாட்டியாச்சு முதல்ல பாடல பாட வேண்டிய பொறுப்பு அருணகிரிநாதருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்துருச்சு வந்துருச்சு இப்போ இவர் மழையா நம்பி இருக்கிறது அருணகிரிநாதர் அருணன பெரிய புலவர் கிடையாது யாரோ ஒரு ஒரு இதுல சொல்லிதான் இந்த புலவர்களை பார்த்து அவர்கள் மேலே ஒரு கருணையினால் அவர்களை எப்பயாவது காப்பாற்ற வேண்டுமே என்ற எண்ணத்தில் சொல்லிட்டார் ஆனால் இவருடைய இவர் வழிபடக்கூடிய தெய்வம் எப்படிப்பட்டவர் தமிழ் கடவுளில் அதனால் அவர் காப்பாற்றிடுவார்ன்ற நம்பிக்கை அந்த பாடல்களும் அந்த சந்தங்களும் பார்த்தீங்கன்னா கந்தர் கந்தர் அந்தாதி அதுக்கு பேர் வந்து கந்தர் அப்போ வாரணத்தானை எயனை விண்ணோரை மலர்கறுத்து வாரணத்தானை மகத்துவென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரை உண்டையானையை வாழ்த்துவடையன் எல்லாமே அப்படி வர தீவிலங்கை தெரித்தார் குமார தென்னிரமணி தீவிலங்கை வரவாபிரைக்குத் திரிந்தரோன் தீவிலங்கை வருவான் மறுக தெரிந்தவற்றான் டிவிலங்கு இந்த எவன் தொடராமற்ற இந்த வார்த்தைகளை பார்த்தாலே முதல்ல பயங்குவோம் ஏன்னா எல்லா வரிகள்லேயும் என்ன வந்துட்டே இருக்கும் ஒரு சொல் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் ஒரு சொல்லுக்கு பொருள் சொல்லிமுன்னா அடுத்த வரிக்கு என்ன பார்க்கணும் இதுலையே அவர் திணறிக்கிட்டு இருக்கார் அதை விட அருணகிந்தவர் ரொம்ப திணகிறார் என்ன பிரச்சனைனா சொல்கிற அறுபது பாட்டுக்கு மேலே போயிடுச்சு பொருள் சொல்லிக்கிட்டே வராது யார் வெள்ளி ஊத்துறார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுதுக்கே தெரியாமல் சொல்லிட்டோமோ முருகா காப்பாற்றல முருகனை சிரும்ப திரும்ப நான் பாடுற பாட்டெல்லாம் முருகனுக்கு தான் ஆனாலும் தயத்தினால் முருகப்பெருமான் காதல சொல்கிறார் யாம் டகராலயத்தில் இருப்பதை மறந்தனையோ அப்போ டகர டகர ஆகாசம் அப்படின்றது வேதாந்தத்துலேயோ உபனிஷத்துக்கள்லேயும் அந்த யோக சாஸ்திரங்களையும் வர்றது இறைவன் இங்கே இருக்கிறா சொல்றாங்க தகர ஆகாசத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்ப த என்ற எழுத்தினுடைய பாடும் பொழுது நான் வெளிப்படுவேன் அதுதான் திதத்தத்தித்திரி தாதை தாதது தித்த திதா திதிரித்து தேருத்து தித்திரத்தா திதத்தித்தை தாது தேருதை தாதரத்து திதத்தொத்த தித்தி தி தீ தீ திதி துதி தீ தொத்ததே என்ன ஆயிருக்கும் முன்னாடி இருக்காரு இருந்த வெள்ளி புத்திரா இருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு வேறு வழியே இல்லை அவருக்கு அந்த பாட்டினுடைய பொருள் சொல்ல முடியவில்லை எப்படி கொண்டு போட்டி பொருள் சொல்கிறது அவருடைய தமிழ் ஞானம் பெரிய புலவர் ஆனால் அந்த தமிழ் ஞானத்துக்கு என்ன இருக்குது எல்லை இருக்குது எதனால் அந்த தமிழ் ஞானம் அவருக்கு பரவுதல் இல்லாமல் போச்சுன்னா அகந்தையினால் பரவுதல் இல்லாமல் போ எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சாரு அப்போ அந்த பாட்டுக்கு என்ன பொருள் விளங்குகிற ஆனால் அருணகிரிநாதருக்கு ஒன்றும் தெரியாது அவரளவுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் யாரை நம்பி இருக்கிறாரு சித்தி சித்தின்னு சொல்கிறது எங்கள் பக்தர்களுக்கு எங்கள் சித்தி இருக்குதுன்னு சொல்கிறார் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சாதனை செய்து அதில் மாஸ்டராக இருக்கிறார் புலவராக இருக்கிறார் வெள்ளி குத்தரார் இன்னொருத்தர் அப்படி எதுவுமே செய்யலை இறைவனை பக்தி மட்டும் செலுத்திக்கிட்டு இருக்கார் இறைவன் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கேட்குறார் அந்த பாட்டுக்கு பொருளை சொல்லி அதற்கப்பறம் காதை அறுக்கணுமே அது காதை அறுக்க பொரட்டை பக்கத்தில் கொண்டு போயிட்டு நிறுத்திட்டு சொல்கிறார் ஐயா நான் உங்களை போல் ஆள் கிடையாது காதை அறுக்கணுன்ற நோக்கத்தில் நான் வரல இந்த தமிழ் புலவர்களை எப்படியாவது அவர்களை கடை தேற்றி மேலும் அவர்களை ஊக்குவிக்க உங்களுடைய போன்ற பெரியவர்களின் பொறுப்பு அதை விட்டு அவர்களை துன்புறுத்துகிறீர்களே அதை சொல்லி காட்டுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெள்ளிபுத்தரார் வேண்டார் ரெண்டு பேர் காதலருந்தும் எதை எடுத்த துரட்டி எடுத்தாச்சு வெள்ளிபுத்தரார் வேண்டிக் மீண்டும் இதை நூறு பாடல்களாக நிறைவு செய்து கொடுக்கணும்னு சொன்னோன்ன மீதி பாடல்களை பாடி நிறைவு செய்து விட்டு அங்கேருந்து அகன்று விட்டார் அப்போ இந்த சித்திகள் அப்படின்றது நாம் நினைக்கிறோம் கடுமையான யோகா தவம் செய்தால்தான் சித்திகள் கிடைக்கும் என்பதல்ல பக்தர்களுக்கும் சித்தி கிடைக்கும் இல்லத்தரசியலான கற்புக்கரசியர்களுக்கும் என்ன கிடைக்கும் சித்தி கிடைக்கும் அது அது என்னதில் கொக்கினைத்தாய கொங்கனவாக்கதையும் திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி அம்மையார் அந்த இறைக்கக்கூடிய நீர் பாத்திரத்தை விட்டுட்டு ஓடி வந்தாங்க இல்லையா அது அப்படியே நிற்பதிலிருந்தும் தன்னுடைய தவமான மனை தொழில்கள் நான் சொன்னதை கர்மயோகத்தை தவமாக செய்கிற அத்தனை பேருக்கும் சித்திகள் கைவரப்பட்டிருக்கின்றன தெய்வம் தொழால் கொழு நனும் தொழுதெழுவாள் பெய்யண பெய்யும் மலை மழை பெய்யும்னு சொன்னால் மழை பெய்யுமா கற்புடைய மாதருக்கு ஒரு மலை அறம்பிரளாத அரசனுக்கு ஒரு மலை வேதம் ஓதும் அந்தனருக்கு ஒரு மலை மாதம் உம்மாதிரி மழை பொழியும் அது இயற்கை அதுக்கு என்ன பண்ணுமா கட்டுப்படும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு மழை பொழியும்னு சொன்னாங்க இப்போ சித்திகள்ன்றதனுடைய இதை புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது கடும் தவம் இயற்றக்கூடிய எனது தபஸ்விகளுக்கு தான் சித்திகள் வரப்பெறுகிறது என்ற எண்ணம் தவறு கர்மயோகிகளுக்கும் சித்திகள் வரப்பெறுகிறது வரப்பெற்றிருக்கிறது அதுக்கப்புறம் யோகம் செய்வோர் ராஜயோகம் செய்வோர்களுக்கும் சித்திகள் வரப்பெற்றிருக்கின்றன நம்முடைய சமயக்குறவர்களாகட்டும் நாயன்மார்கள் அறுபத்தி மூவராகட்டும் அவங்கெல்லாம் சித்திகள்ல சும்மா கரை சங்கர ஆதிசங்கராச்சாரியார் ஆகட்டும் அவங்களெலாம் சித்திகள் இல்லை ஆனால் எந்த ஒரு இடத்துலேயும் சமயக்குறவர்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாக்கர் ஒரு இடத்த கூட எனக்கு சித்திகள் வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஆச்சரியம் அவங்க செய்ததெல்லாம் அவங்க விபூதி கொடுத்து சரியாயிருக்கு எங்கே சம்பந்தமூர்த்தி பெருமான் மதுரையில் பூண்பாண்டியனுக்கு விபூதியை கொடுத்து சரி பண்ணியிருக்கார் அங்கே இருந்த புனல்வாதம் அனல்வாதத்தை வெற்றிகரமாக கொண்டிருக்கார் ஆனால் எந்த இடம் பூம்பாவைன்ற பெண்ணை அவனுடைய சாம்பல் கலசத்துக்குள்ளே இருந்த சாம்பல்ல இருந்து எதை ஒரு உறுப்பரை வச்சிருக்காரு பெண்ணாக்கி கொடுத்துருக்காரு அதுபோல சுந்தரமூர்த்தி பெருமான் முதலை வாய் உண்ட பிள்ளையே என்ன பண்ணி கொடுத்துருக்காரு பழநாள் கழிச்சு உடனே இல்லை பழைய நாள் கழித்து மீட்டுக் கொடுத்துருக்காரு ஹம் அந்த ஆமாம் அதே வயதுல எந்த வயதில் அந்த குழந்தை இறந்ததோ அந்த வயதுலேயே மீட்டுக் கொடுத்துருக்காரு இப்படி பார்த்தா இவர்களுக்கெல்லாம் அது மாதிரி சுண்ணாப்பு நீற்றில் கொண்டு போட்ட உடனே அது என்ன சொல்றேன் மாசின் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குள வேணிலும் மூசும் வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீ குளிர்ந்த நீர்த்தடாகம் போல மாலை நேரத்து இளம் தென்றல் போல இருக்குதா எந்த இடம் அது எப்படி நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா சொற்றுனை வேதியன் சோதிவானவன் கற்றுனை ஊட்டி ஓர் கடலில் பாய்ச்சிலும் கற்றுணையாவது நமச்சிவாயவே கரையேறிய குப்பம் தான் கடலூரில் இருக்கான் அந்த இடத்துல கடலுக்குள்ளே போய் பாய்ச்சிட்டு வந்திருக்காங்க கப்பலை கொண்டு போய் கல்லைக்கட்டி இப்போ எதிர்த்து இங்கே வந்து சேர்ந்துட்டாராம் அப்போ அவங்களுக்கு என்ன இருந்துருக்குன்றது அதில் அர்த்தம் சித்திகள் கைவரப்பற்றிருக்கிறார் ஆனால் அந்த சித்திகள் தன்னிடத்துல இருக்குன்னு கூட அவங்க என்ன பண்ணிக்கல விளம்பரப்படுத்திக்கலாம் நமச்சிவாய சொன்னேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நமச்சிவாய சொல்லி சித்திகளை வரப்படுறதுக்கு யாருமே இல்லை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க நற்று ஆவது நமச்சிவாய சொல்லுங்க இப்போ நமக்கு நடந்தது நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஒரு தடையாக கொஞ்சம் சோதித்து பார்க்கலாமே நமச்சிவாயம் அவர் சொல்கிற மாதிரி பல சொல்லி பார்ப்போமே அதுக்கும் நம்மளால் முடியலை அப்போ சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டான் பிள்ளை அதை எடுத்து செலவும் கூட பண்ண மாட்டேன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த போட்டுட்டு அது கேல ஒரு கிழிஞ்ச பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் திருவோட ஏந்திக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் எனக்கு ஏதாவது கிடைக்குமா ஆனால் கீழே வச்சிருக்கதெல்லாம் என்னது தேவைப்படுகிற அளவுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள் நம்முடைய மூத்தவர்கள் ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற அளவுக்கு நாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் மற்றவர்களுக்கு சார்ந்து இருக்கிற அளவுக்கு போயிட்டோம் நம்மளுடைய சுய வளம் நமக்கு தெரிவதில்லை உபனிஷ் சொல்வது இதையும் தாண்டி பொருளிகள் இல்லாமல் எல்லாம் நீயாகவே இருக்கிறாய் அது நீயாகவே இருக்கிறாய் என்று சொல்லுது அப்பழும் ஈசனை நோக்கி பத்தி செய்திடும் தரத்தினால் யோகத்தால் பழித்தது என்று அறிவாயே ஈஸ்வரனுடையதுதான் சித்திகள் அனைத்தும் தேவர்களுடையதுதான் சித்திகள் அனைத்தும் அவர்களை நோக்கி கடும் தவம் செய்து மனிதன் பக்தி செய்து யோகம் செய்து அல்லது எனது தவம் செய்து என்ன பண்ணுகிறோம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் கொடுக்குற இடத்துல இருக்க மற்றவர்களெல்லாம் வாங்குகிற இடத்துல இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கேள்வி எண் பதினைந்து சிவஸ்வரூபமாம் தேசிகமூர்த்தியே சித்தி முத்தி இரண்டும் தவமுலோர் அடைவார் எனில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே அவர்கள் பூர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே இவர்கள் ஞானிகள் என்றிடையில் சித்திகள் இவர்கிலா வகையேதோ இன்னொரு கிராஸ் கொஸ்டின் கொஸ்டின்லேயே ஒரு கிராஸ் கொஸ்டின் பண்ணுற சிவஸ்வரூபமாம் தேசிய மூர்த்தியே எனக்கு நீங்கள் தான் சிவன் எனக்கு நீங்கள் தான் ஈஸ்வரன் நீங்கள் அந்த ஈஸ்வரஸ்வரூபமாகவே ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கிறீர்கள் என்னுடைய குருநாதரே தேசிக மூர்த்தியே மூர்த்தியேனா வடிவம் எடுத்து வந்திருக்கிறார் சிவபெருமான் தான் இப்ப எந்த வடிவம் எடுத்து வந்திருக்காரு தேசிக மூர்த்தியாக குருமூர்த்தியாக வடிவம் எடுத்து வந்திருக்கார் சித்தி முர்த்தி இரண்டும் தபமுழோர் அடைகுவர் எழில் அவர்கள் போல் சகதரும் அடைவாரே இப்ப அந்த காலத்துல சித்திகளும் இருந்திருக்கு ஞானிகளுக்கு என்னவோ இருந்திருக்கு முத்தியும் அடைந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் எல்லாரையும் நாம் தெய்வமாக வழிபடுவதை காரணம் அந்த நாம் வழிபடக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சமயக்கூறவர்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஸ்ரீ மகாபக்த விஜயத்தினுடைய அந்த விட்டல் உபாசகர்கள் அவங்க எண்பத்தி பேர் மட்டும் இருக்கிறாங்க இதுபோல் எங்கு பார்த்தாலும் நாம் மகான்களை திருவுருவச் சிலை வைத்தோ திருவுருவ படம் வைத்தோ சமாதி லிங்கம் வைத்தோ என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அவர்கள் காலத்தில் அவர்கள் சித்திகளும் செய்தார்கள் முக்தியும் அடைந்திருந்தார்கள் அவர்கள் காலத்தில் நிறைய அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில வள்ளலாரில் நிறைய அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது ஷீரடி சாய்பாவா நிறைய அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது ஆக அன்றைக்கு இருந்த பெரியவர்கள் கற்றுல நடந்திருக்கு அவர்கள் சித்திகளையும் பெற்றிருந்தார்கள் முக்தி அடைந்த ஞானிகளாகவும் இருந்தார்களே புராண இதிகாசங்களை எடுத்துக்கிட்டோன்னா நிறைய வசிஷ்டம் வந்து வசிஷ்ட மகரிஷி கௌதம மகரிஷி பரத்வாஜ மகரிஷி அப்போ எத்தனை யாக்கிய வழித்திய மகரிஷி ஆஹ் விஸ்வாமித்திர மகரிஷி எல்லாரும் இல்லையா எல்லோரும் எதுவும் செஞ்சிருக்காங்க சித்திகளும் பெற்றிருந்தார்கள் வேதவியாசர் பாத பாதராயனர் ஆதிசங்கராச்சாரியர் எல்லோரும் நாம் பார்த்ததுல எல்லாரும் இவன் எல்லாருக்கும் ரெண்டுமே இருந்ததே சாமி சித்தி முக்தி இரண்டும் தவமுலோர் அடைகுவவர்களில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே ரெண்டுமே அவர்களுக்கு கைவரப் என்றால் அப்போ எல்லோருக்கும் சித்தியும் கிடைக்கப்பட்டிருக்கணும் முக்தியும் கிடைக்கப்பட்டிருக்கணுமே அவர்கள் பூர்வம் பூர்வம்னா முன்னால் இருந்தவர்கள் இதற்கு முன் இருந்தவர்கள் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே அவர்கள் எல்லாத்துக்கும் என்ன இருந்தது ரெண்டுமே கிடைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் ஞானிகள் என்றடில் சித்திகள் இவர்கிலா வகையிறோ இவர்கள்னு சொல்றது இந்த காலத்துல இப்ப சமீப காலத்தில் அதாவது இந்த சாமி தாண்டவராய சுவாமிகள் இந்த நூலை ஏற்றும் காலத்திலுக்கு பின்னாலே காலத்தில் வச்சுக்கலாம் அந்த சம அதற்கு பின்னும் அதுபோல ஒரு உதாரணம் காட்டக்கூடிய சித்தி பெற்றவர்களும் முக்தி அடைந்தவர்களுமாக இருக்கக்கூடிய ஒரு உதாரண பொருள் இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டார் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்விதான் ஏன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சாமி அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்கேன் காமியத்தவம் காமியம் ஒன்றையும் கழுதி இடாதவம் என்றும் தவம்ியும் இருவகை சித்தியும் போதமும் தரும் மைந்தா ஆம் இவற்றில் ஒன்று இயற்றினால் ஒன்றையே அடைகுவ இது தீர்வை யாம் உரைத்த அவ்விரண்டையும் இயற்றினார் அன்றுபபாண்டவர்கள் கௌரவ படைகளை வெற்றி கொண்டு திடோதரன் இறுதியில் திடீர்ன் இறந்து விட்டு விட்டான் தர்மராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வர செய்யவதற்கு நாட்டை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் மீதி இருக்கூடிய பெரிய தலை நாலு யார் யார் இருக்கா பெரிய தலை இவர்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல நாலே நாலு பேர் தான் மிச்சம் இருக்காங்க அது யாருலாம் இத்திச்சுல மிதுர இருக்காரு பெரிய தலைகள் அவங்க இல்லை இருக்காரு ராந்தாரி இருக்கிறாங்க குந்தி தேனி இருக்கிறாங்க பிதிவர் இருக்கார் பெரிய தலையில் நாளே வேறுதான் மிச்சம் இருக்காங்க இப்போ பீமனுக்கு அரண்மனையில் டியூட்டி கொடுத்துருக்காரு என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க பெரியப்பனுக்கு சாப்பாடு கொடுக்குறதையால் அவருடைய டெய்லி சாப்பாடு ஏன்னா அவர் குருட்டு மண்டம் ரெண்டு பேரும் பெரியமாளும் குருடுதார் ரெண்டு சாப்பாடு கொண்டு போய் வச்சு திறந்து வச்சு சாப்பாடை வந்துடுச்சுன்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சு திரும்பி எடுத்து வந்து வைக்கணும் இந்த பொறுப்பு யாருடையது பீமனுக்குடியது விருதராஜம் ருசிச்சு ரசித்து சாப்பிட்டு என்னப்பா இன்னைக்கு சாப்பாட்டில் உப்பு சரியில்லை என்னப்பா காரம் கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டேன் இப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிட்டுட்டுருக்கலாம் விருதுக்கு பார்த்தா அவருக்கு பொருட்களை அவர் ஞானியும் என்ன பண்ணார் ஒரு நாள் எல்லாரையும் சொல்லிட்டு பீமன் சாப்பாடு ஒன்றும் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் அரண்மனை கலவெல்லாம் சாத்திக்கிட்டு திருவராசன் முன்னாடி போய் நின்று கற்றுனா இன்னும் உனக்கு வெக்கமான சூழ் இல்லையா உன்னுடைய பிள்ளைகள் நூறு பேரையும் இழந்துட்டேன் உன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்துட்ட இன்னும் உனக்கு இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கணும் இந்த ருசி ருசியாக உனக்கு தோணுது இந்த மனித வாழ்க்கையில் இதுக்கடுத்து ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியுமா நான் அப்படின்னு கேட்டேன் என்ன செய்ய சொல்கிறடா சம்பீனா கிளம்பு இதை விட்டுட்டு நீ கிளம்பு போதும் இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி அந்நி அந்நிகாரியும் சொல்லி குந்தி தேவி அவளையும் சொல்லி நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடித்து எல்லாம் கிளம்பிட்டேன் சொல்லாமல் கொள்ளாமல் நல்லவனுக்கு அழகு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும் விடிய காலையில் ஒரு நாள் யாருக்கு அண்மையிலே யாருக்கும் சொல்லாமல் மார்வேடை விட்டு இந்த நாலு பேரும் விட்டு நீங்கி போயிடு நகரத்தை விட்டு நீங்கி போயிடுறான் காட்டுக்கு போயிடுறான் காட்டுக்கு போன இடத்துல அங்கேருந்து ஒரு குடி நாலு பேருக்கும் தனித்தனியாக ஒரு குடி விதறன் அமைச்சு கொடுக்குறார் அவரவர்கள் அமர்ந்து தியான தபங்களை செய்கிறார்கள் முதல்ல யோக யோகத்தில் ஈடுபட்டு யோகா கிணியினாலே தனக்குத்தானே எனது உயிரை நீத்துக்கொள்கிறார் யார் நிருதராஷ்டல் முதல்ல அடுத்து காந்தாதி அடுத்து குந்தி அடுத்து விதரன் அப்போ என்னவா இருந்தாலும் எங்கே போகணுன்றது உறுதியாக இருக்குது நவம் செய்ய போகணும் அப்படின்றதுல மாற்று கருத்தை நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல இல்லை எல்லோரும் எங்க போகணும் நபம் தியானம் செய்யறதுக்குன்னு தன்னுடைய வாழ்நாளில் ஒதுக்க வேண்டும் அப்படி ஒதுக்கலைன்னா அதை சுத்தி இருக்கிறோம் பண்ணுவாங்க விதிர வந்து கேள்விப்பட்ட அவமானமா பேசினா அதே மாதிரி பஞ்சமாண்டவர்கள் அவருடைய காலம் முடிந்த உடனே பரீட்சத்துக்கு என்ன பண்றாங்க சூட்டி விட்டு என்ன பண்ணுறாங்க கிளம்பி போகிறாங்க அபிமன்யோடைய பையன் தானே கரீட்சத்துக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த கையோடு பஞ்சபாண்டவர்களோடும் திரௌபதியும் எங்கே போகிறாங்க வனாந்தரத்துக்கு செல்லுகிறார்கள் அங்கே போகும்போதும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கு அடுத்தடுத்து அப்படியே உடம்பை தியாகம் பண்ண பண்ண கடைசியில் தர்மராஜருக்கு மட்டும் என்ன வருது தேவலோகத்தில் வந்து வர இது வருது என்ன புஷ்பக விமானம் வரும் புஷ்பமானம் வந்தால் தர்மரசி பேசாமல் ஏரிக்கிற அப்படி தான் யாருக்கும் கிடைக்காத சான்ஸு அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படியெல்லாம் வந்து கூப்பிடுவாங்களா தேவ உலகத்துலேருந்து வந்து திரிசம்பு எவ்வளோ போராடி பார்த்தார் என்ன போராடி பார்த்தார் இந்த உடம்போடையே எங்கே போகணும்னு பார்த்தார் சொர்க்கம் போகணும்னு பார்த்தார் தே அப்போ எந்த வாய்ப்பும் இல்லை விஸ்வாமித்திர மகரிஜி வந்து என்ன பண்ணார் நான் ஒன்று ஏற்றி காமிக்கண்டான்னு சொல்லி கொண்டு போய்விட அந்த சொர்க்க பாசலில் போய் நின்றுக்க வெளியே வந்து இந்திரன் பார்த்தா உன்னையா இங்கே வரச்சுன்னு அவனை எப்படி இங்கே உள்ளே விட்டான் எட்டி உதைக்க கீழே விழுக ரெண்டுக்கு இவருடைய சக்தி விஸ்வாமித்திரமைய தவ வழியிலே அவனை மேலே ஏற்றுது தேவேந்திரனுடைய சக்தி அவனை கீழே தள்ளுது ரெண்டுக்கு நடுவில் என்ன பண்ணிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் என்ன அப்போ தனியாக ஒரு ஒரு உலகத்தையே படைக்கிறதுக்கு முற்படுற அப்போ கோவக்காரன் யார் விஸ்வாந்த மகிழ்ச்சி பிறவியிலேயே சத்ரியன் என்பதனாலே கோபம் பயங்கரமாக வருது தான் தவம் பண்ணி கொண்டது மறந்து போயிட்டார் கோவம் தான் வருது வந்ததில் அந்த அந்தர தலத்திலேயே ஒரு உலகை படைத்தார் திரிசங்கு சொர்க்கம்னு அதுக்கு பேர் பேர் என்னது திரிஸ் மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது அந்தர தலம் அப்போ அப்படி அதாவது அந்த உடம்பு வந்து அவ்வளவு ஈஸியா உடம்போட மேல யாருக்கும் போறதுக்கு என்ன கிடையாது சான்ஸ் கிடையாது தர்மராஜனுக்கு மாத்திரம் அங்கிருந்து ஸ்பெஷலா கார் அனுப்பிச்சு கூட்டு போறாங்க புஷ்ப விமானம் ஏரியில் பேசாம ஏற மாட்டேன்ட்டார் பக்கத்துல ஒரு நாய் வேற இருக்காங்க அந்த நாயும் எங்கூடையே வந்துருச்சு அதையும் சேர்த்து ஏத்தினா வரலாம் இல்ல வரலன்னுட்டார் அப்படியெல்லாம் விசா கொடுக்கல விசா உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க நாய்க்கு விசா எடுக்கிறது எங்கன்னு எங்களுக்கு தெரியாது அங்க சொன்ன ஆர்டர் உங்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்னா இது திரும்ப அன்னைக்கு செல்போன் இருந்திருக்கும் போல் இருக்கு நம்மளா சொல்லிக்கிற வேண்டிதான் அப்போ கே லயன் கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க தேவேந்திரன்ட்டு இந்த மாதிரி மக்கள் பண்றார் வரமாட்டேங்கிறார் கூட ஒரு நாயும் கூப்பிட்டு தான் வரடைந்தாங்க சரி சரி அவர்கிட்ட அவர் விட்டுறவர் பெரியவர் நாயும் ஏத்திட்டு வரட்டுட்டான் நாய் ஏத்தியாச்சு இப்போ புஷ்ப அவனுடைய வாசலை சொர்க்க வாசலை சென்று அடையும் பொழுது அந்த நாய் எதுவாக மாறுகிறது என்றால் தர்ம தேவதையாக மாறுகிறது அவன் செய்த தர்மம் அவன் பின்னாலேயே வந்து எங்கே வரை கொண்டு வந்து விட்டுட்டு போகுது ஏன்னா அந்த காலத்தில் அங்கேயும் நிறைய கிரௌண்டோருக்கு பார்த்துருவாங்க போல் எச்சரிக்கையாக தர்மதேவதை யாரை நம்பலை தன்னுடைய நபரை எங்கே கொண்டே விட்டு போகுது சொர்க்கத்தின் வாசலில் கொண்டு போய் விட்டு விட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது ஓ அவ்வளோ முக்கியமான நபர் ஆனால் தர்மத்தை விடாமல் கடைசி வரைக்கும் கடைபிடித்தார் தர்மராஜன் அவருடைய அந்த திராவிட தேசத்தரசன் பகலை விளையாடும் பொழுது கோபத்தில் என்ன பண்ணிட்டான் அந்த பகடை காய வச்சு நெத்தியில் அடிச்சிட்டான் பக்கத்தில் தாதியாக வேலை பார்த்து கொண்டிருந்த திரௌபதி பனி பண்ணால் சுத்திட்டு இருக்கா அதுவும் எச்சரிக்கையாக பார்த்துட்டு இருக்கா தர்மராஜருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அதாவது இந்த நடந்த சண்டையில் உத்தரகுமாரன் தான் ஜெயிச்சான் ஜெயிச்சான்னு பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறான் ராஜா இவர் சும்மா இல்லாமல் இல்லை கூட போனாலே விருகன் நிலை அதனால தான் உத்தரகுமாரன் ஜெயிச்சான்னு இவர் சொல்ல ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் முற்றி போய் கோவத்தில் நான் என்ன சொல்லிகிட்டே நீ திரும்பி திரும்பின்னு அவன் ராஜா இல்லையே அடிச்சிட்டான் எதை வச்சு அடிச்சிட்டான் பகடைக்காயம் வச்சு அடிச்சிட்டான் ரத்தம் சொட்டு கீழே உழப்போகுது பக்கத்தில் இருந்த பனிப்பன் யாரு திரௌபதி அவளுக்கு தான் தெரியும் கஞ்ஞாதவாசத்தில் விராட தேசத்துல ஓடி வந்து அந்த தன்னுடைய முந்தானையை கொண்டு அதை தொடைத்து எடுத்து அதை ஒரு வெள்ளிக்கிணத்துல கொண்டு வச்சுட்டாளா எங்க விழக்கூடாதான் தரையில உழுந்துச்சுன்னா பிரச்சனை விராட தான் அஹ் ராஜா என்ன பண்ணிட்டு இருக்க நான் ராஜா இவங்களை போல ஆட்களுடைய இரத்தம் பூமியில சிந்தக்கூடாது சிந்தனா நாட்டுக்கு தான் சிக்கல் அவனுக்கு ஒண்ணும் புரியல என்னமோ சொல்றான்னு தான் விட்டுட்டான் புரியுதா தர்மம் அவனை எப்படியெல்லாம் அவனை காத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த நாடு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு வாழலை பட்டயங்கள்னால எழுதி வச்சு வாழலை எதனால வாழ்க்கை தர்மத்தை தான் ஒரு வாக்கு ஒன்று ஒன்று தர்ம செயல் பிறர்களுடைய சட்டம் எல்லாம் முறையாக இருந்தது எழுதி எழுதி வைத்து எதையும் மக்கள் வந்து என்ன பண்ணலை நம்பலை ஒரு வார்த்தைனாலே நம்பலை பொள்ளாச்சி பக்கத்தில் இன்னும் சில நேம இங்கே மடங்குமே அதுபோல் நிறையா விஷயங்களை பார்க்குறோம் பொள்ளாச்சியில் நாம் கண்கூடாக பார்த்தது காந்தி மண்டபம்ன்ற ஒரு இடம் பொள்ளாச்சி மகாலிங்க மையாவுடைய சொந்தமான கட்டிடம் அதை வந்து பழனியப்ப சுவாமிகள் காலத்தில் தத்துவ ஞான சபையினுடைய போகத்துக்கு கொடுத்துட்டாங்க அனுபவத்துக்கு அதில் ஒரு பகுதியை அதுக்கு ஒரு அறை மாதிரி கொடுத்து அங்கே வந்து பாடம் நடத்திக்கலாம் சனிக்கிழமை தோறும் காலையில் அரை நாள் அல்லது முழு நாளையும் கூட பயன்படுத்தியிருக்கோம் அது நாற்பது வருஷம் கடந்தரிசு நினைக்கிறது நாற்பது வருஷம் இருக்கும் வருணைப்பு சாமிகள் காலத்தில் தொடங்கினது அந்த அந்த சமயம் எத்தனை பேர் படிக்க வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் என்ன உண்டு சாப்பாடு உண்டு இது வந்து எந்த ஒரு இதுலையும் எழுதி கொடுக்கல எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என்ன ஐயா காலம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மாரியம்மா இருந்தாங்க அவங்களும் காலம் அவங்க பையன் மாணிக்க மையா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதில் எந்த விதமான தடங்களும் இல்லை அப்போ சொன்ன வாக்குன்றது காப்பாற்றணுன்றது இன்றைக்கும் இருக்குது நாட்டில் அவங்க என்ன மையம் போயிட்டார் எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி ஒதுங்கலை மாரியம்மா போயிட்டாங்கன்னு சொல்லி ஒதுங்கலை அது அதற்கு கொடுக்க வேண்டிய மானியங்கள் அதாவது வேலைக்கு அதாவது இருக்கு புரியுதா நம்ம நாடு எதனால் தாங்கப்படுகிறதுன்னு சொன்னால் இந்த தர்மத்தினாலதான் தங்க அவங்க பணம் உள்ளவங்க செய்கிறாங்கன்றது வேற அது அதை பற்றி பேச்சு வரல ஒன் உன்னை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா செஞ்சிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் தத்துவமான பற்றி சபையை பற்றி பெருமையாக சொல்ல நினைச்சிட வேண்டாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எஸ்வி எஸ் வினு எஸ் வி பாலசுப்ரமணியம் அவங்க வந்து சங்கம்பாளையம் தென் சங்கம்பாளையம் பொள்ளாச்சி மனோர் ஐயாவுடைய ஊர்க்காரங்க அவங்கெல்லாம் ஒரு ஊருக்காரங்க அதே போல சங்கம்பாளையத்துல நாற்பது வருடம் இருக்குமா அறுபது வருடம் இருக்குமா இல்ல அது முதல்ல பாடம் அங்க ஒரு மாகாடி அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில்ல வச்சு அந்த கோயில் வந்து ஒரு சின்ன கோயில் ஊர் கோயில் எப்படி இருக்குன்னு தெரியுங்கள பெரிய கட்டடமெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் கோயில் அம்மனுக்கு அந்த திரி சூழங்கள்லாம் நட்டு வச்சு இருக்கும் அந்த கோயில்லாம் பெரியவங்க பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்ப அந்த பாடம் நடத்திட்டு இருக்கப்ப இவங்களா சேர்ந்துதான் உணவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிஏபி ஐயாவை பழனியப்ப சுவாமிகள் சந்திச்சு விஷயத்தை சொல்லி அப்ப இந்த பாடம் நடத்துறதுக்கு அவங்க ஒரு அந்த பழைய கோயிலை எடுத்து கட்டி நல்லா வசதி பண்ணிட்டாங்க அந்த கோயிலையே பாடம் நடத்திக்கலாம் எத்தனை பேர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம்னு சொன்னது இருபத்தி ஏழு வருஷமாச்சு செவ்வாய்க்கிழமை தோறும் அங்கே வந்து முழு நேரம் பாடம் நடக்குது அதற்கு அந்த இடத்த திறந்து கோயிலை திறந்து விட்டுருவாங்க சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க நாம் பாடம் நடத்திக்கலாம் வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவான் எத்தனை வருஷமாச்சு இருபத்தி ஏழு அதே போல் ஒரு சங்கர ஜெயந்திக்கு ஒவ்வொரு சங்கர ஜெயந்திக்கும் அவர்களுடைய அன்னதானம் மதிய சாப்பாடு அவங்களுடையது இப்போ கொடுத்த வாக்கு அப்படின்றது எங்கே இருக்குது என்ன பண்ணல எடுத்தாலே என்ன நடந்து போவது இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக சத்தியவான்கள் வாழ்ந்தது அப்ப கேள்வி பதினைந்தாவது கேள்வி அந்த அந்த காலத்துல இருந்த முனிவர்கள் என்ன பண்ணாங்க சித்திகளையும் அடையத்திட்டார்கள் அதே நேரத்தில் எதுவும் அடைந்திருந்தார்கள் முத்தியும் அடைந்தார்கள் அப்போ தங்களுக்கு கிடைத்த சித்திகளை அவர்கள் எதுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் ஞானம் அடைவதற்கு மாத்திரம் பயன்படுத்தி கொண்டார்கள் இன்னைக்கு நமக்கு சித்திகள் ஏதாவது ஒட்டு ரெண்டு கிடைச்சிருச்சுன்னா நாம் எதுக்கு தான் பயன்படுத்தோம் கட்டாயமா மக்களை எல்லாம் கவர்ந்தெழுப்பதற்குத்தான் பயன்படுத்தி கொள்வோம் அல்லதுதான் பொருளாதார வளத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்திக்கொள்வோம் அல்லது இன்றைக்கி லேட்டஸ்ட்டு பாஷையில் சொல்லணும்னா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் போடுறதுக்கு பயன்படுத்தி கொள்வோம் ஏன் மக்களுக்கெல்லாம் தெரியணுமே மக்களுக்கெல்லாம் தெரியணுமே நினைக்கிறோம் அப்படி இல்லை எந்த ஒரு விஷயம் நுட்பமாக செல்லுகிறதோ மிக நுண்மையான விஷயமாக மாறுகிறதோ நம்மளுடைய தவம் எப்பொழுது மிக நுட்பமாக மாறுகிறதோ எல்லாரையும் சென்றடையும் அதுக்கு மீடியாவே வேண்டியதில்லை என்பது நம்முடைய தவம் எப்பொழுது மிக நுண்மையாக மாறுகிறதோ ஒருமுகப்படுகிறதோ அந்த ஒருமுகப்பட்ட தவம் என்ன பண்ணும் எல்லோரையும் ஈர்த்துவிடும் அந்த என்னது பலாப்பழத்துக்கு ஈ முக்கியம்னு சொல்லவே வேண்டாம் பலாப்பழம் எங்கே இருக்கோ அங்கே என்ன வந்துரும் தேடி வந்துடும் அது போலதான் உணவுப் பொருள் பட்டங்களை எறும்புகளை கூப்பிட்டு வர வேண்டாம் அதுவும் தானாதே வந்துடும் அதுபோல இந்த மெய்யானம் உணர்ந்தவர்கள் அவனுடைய தவங்களை பற்றி எல்லோருக்கும் தெரிந்துவிடும் யாரும் சொல்ல வேண்டாம் சரி இதுக்கு பதில் சொல்லணும் காமியத்தவம் காமியம் ஒன்றையும் கருதிடா தவம் என்றும் பூமியில் தவம் இருவகை இரண்டு வகையான தவங்களை செய்வார்கள் ஒன்று என்னது ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்பி செய்வது காமியத்தவம் உத்திர காமேஷ்டி யாகம் இல்லையா இராஜசூய யாகம் இதெல்லாம் வந்து என்னது பாஜபேய யாகம் இதெல்லாம் வந்து காமியத்தவங்கள் காமியம் ஒன்றையும் கருதிடா தவம் என்றும் அந்த எதை ஒன்றையும் எதிர்பாராமல் இறைவனையே நோக்கிய தவத்திற்கு என்னென்னு பேரு காமியம் ஒன்றையும் கருதிடா தவம் நிஷ்காமிய தவம் குருவன் என்ன பண்றாரு முதல்ல காமியத்தவத்துக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு கடைசி எதுக்கு மாறிட்டாரு நிஷ்காமிய தவம் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இல்லை பூமியில் தவம் இருவகை அது என்ன தரும் காமியத்தவம் சித்தியை தரும் காமியம் ஒன்றையின் கருதிதாத்தவம் போதத்தை தரும் போதம்னா ஞானம் தரும் இவற்றில் ஒன்று இயற்றினால் ஒன்றையே அடைகுவ இது தீர்வை கட்டத்தயத்துல ரெண்டும் செய்ய முடியாது ஒன்று காமியத்தவம் செய்து சித்திகளை அடையலாம் அது முடித்தவுடன் காமியமில் தவத்தை செய்து போதத்தை அடையலாம் அன்றைக்கிருந்த பெரியவர்கள் யாம் உரைத்த அவ்விரண்டையும் இயற்றினார் அன்றுள பெரிய அன்றைக்கு இருந்த பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காமியத்தவத்தை இயற்றினார்கள் சித்திகள் கைவர பெற்றார்கள் அதற்கப்புறம் இந்த சித்திகளால் ஆவது ஒன்றும் இல்லை என்று விட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க பட்டினத்தார் என்ன பண்ணாரு அவர் கழுமரம் ஏற்றி இருக்கும் பொழுது கழுமரம் தீப்பற்றி எறிட்டு தீப்பற்றி எரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ அவருக்கு என்ன இருந்துருக்குன்னா அதில் அர்த்தம் சித்தி இருந்துட்டுனார் என்னுடைய தாய் மரணம் அடைந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு இந்த அம்மாவும் என்னுடைய தாய்க்கு இப்படி கட்டைகளையாக நான் போடுவேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வாழை மரம் மரம் மட்டைகளை கொண்டு வந்து விரித்து அதில் வச்சு தீ நெருப்பு கூட வைக்க மாட்டேனாரு அது அப்படி வேகட்டும் சொன்னால் அது வெந்துடுது இல்லையா தீயை பற்ற வைக்கல அவர் மற்றவர்கள் கொல்லி வச்ச மாதிரி அவர் தாய்க்கு கொல்லி வைக்கல அப்போ என்ன இருந்திருக்கு அவர்கிட்ட சித்தி இருந்திருக்கு ஆனால் அந்த சித்தியினால் ஒன்றுமாவது இல்லைன்னு சொல்லி கிடைச என்னால் ஆவது இனி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புலம்புற அப்போ அதற்கு அப்பாற்பட்டது மெய்பொருள் ஏன் கண் கூட அவருடைய சீடர் யாரு பத்திரவேரியார் அந்த கோயிலுடைய திருவுடைமருதூர் கோயில் இருக்கு மகாலிங்க கோயில் இருக்கு அவனுடைய மேற்கு வாசலில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு ஆனால் கையில் ஒரு திருவோடும் ஒரு நாயும் கூட இருக்குது மிச்சம் உளுந்தா சாப்பிட்றதுக்கு நாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி திருவோடு அப்போ வந்து இவர்கிட்ட பிச்சை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வர்றாரு என்னை விட பணக்கார ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட போய் கேளுன்னு போனால் அவன் உள்ளது அப்படியே சொல்லிட்டான் அந்த சாமிகிட்ட கேட்ட என்னை கூட பணக்கார சாமி இங்கே ஒரு சொல்லிட்டாங்க என் குருநாதர் என்னை அப்படியாக சொன்னார் நான் இன்னும் தவத்துக்கு தயாராக இல்லையா என்னை அவரை ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த திருவோடைய எடுத்து என்ன பண்ணுறாரு நாயும் நிலைய போகிறா நாயும் செத்து போச்சு திருவோடு உடஞ்சி போச்சு அப்படியே மகாலிங்கனுடைய கோயிலுக்குள்ளே ஓடி இரண்டரை யார் கண்ணுக்கு முன்னாடியே மறைஞ்சிடுறாரு குருநாதர் பார்த்திருக்கு அப்படியே மறைஞ்சி விடுறாரு இவருக்கு எல்லாம் அடங்கி போச்சு யாருக்கு பட்டினத்தாருக்கு அப்ப இறைவனை அடைதல் என்ற விஷயத்துக்கு வேறு ஏதோ ஒரு முக்கியமா இருக்கப்பா அப்படின்னு அப்புறம் இதையும் திறந்து விட்டு எங்க போயிறார் அப்படியே தேசாந்திரம் பறந்து போற அம்மா இறந்துட்டாங்க இனி ஊரெல்லாம் போகலை தாய் இருக்கிற வரைக்கும் தான் தன்னுடைய ஊரை விட்டு போகமாட்டேன்னு சொல்லியிருந்தார் ஊர் எல்லையை விட்டு வெளியே போகமாட்டேன் அப்படியே போக போக போக அவருக்கு அசரி சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது தே கரும்பு எப்பொழுது இணைக்கிறதோ அப்பொழுது உனக்கு முக்தி அப்படின்ட்டு சொல்லப்படுது அதுலேயும் போகிற வழியில் கொஞ்சம் சாவாசமாக படுத்திருக்கிறாரு அந்த வழியில் போகிறவர்கள் நம்மளையும் சும்மா இருப்பாளுங்களா கொஞ்சம் மணல மூட்டு என்ன பண்ணி வச்சுருக்காரு மேடு கண்டி வச்சு தளவாணி மேலே வச்சு படுத்துருக்காரு அப்படி பாருங்க இங்கே சாமியாருக்கு எல்லாம் தொலைச்சிட்டாலும் இவருக்கு என்ன வேண்டி கிடக்கு தலைவாணி வேண்டி கிடக்குடி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டேன் இன்னொருத்துஜ் பாவம் அப்படி சாமியார் அப்படிலாம் சொல்லாத அவர் பாவம் படுத்துக்கிடுங்க நீயாட்டி அதை சொல்ற அப்புறம் திரும்பி அவளுக்கு திரும்பி ஒப்பிட்றப்ப அதெல்லாம் களைச்சு விட்டுட்டு படுத்துட்டு இருந்தாராம் அதே குறும்புக்காரி என்ன சொல்றாரு திரும்பி வந்து அப்படி நான் ஏதோ சொல்லிட்டு போனேன் இந்த சாமியாருக்கு இது காதலை கேட்டு அவருக்கு பாராட்டி ரோஷத்த அப்படின்னு சொல்லி திரும்ப கமெண்ட் அடிச்சுட்டு போனேன் இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில அப்ப கருவிகரணங்கள் எங்க இருக்குன்னு அர்த்தம் இன்னும் வெளியதான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்பதான் அவர் நினைக்கிறார் ராடா நாம தவத்துல முதிர்ந்த தவம் செய்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா சித்திகளும் கைவிடப்பட்டிருக்கிறது அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா சகல சித்திகளும் செஞ்சு காமிச்சிட்டார் ஆனா எதுவுமே என்னதுக்காகலை இந்த தேகாபிமானம் நான் எனது என்பதை விடல அவர் சொன்ன உடனே இவருக்கு பத்திக்கிட்டு வந்துருச்சேன் அப்ப நான் வந்து சரியான தபம் செய்வோன் அல்ல அப்போ ஒரு குற்ற உணவு வேறு வந்திருக்கேன் அப்போ அந்த சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க உள்ளத்துக்குள்ள எதையும் வச்சுட்டு சொல்ல கேஷபுலாக கமெண்ட் அடிச்சுட்டு போற அது நம்ம மனசை பாதிக்குதுன்னா பிரச்சனை யாருக்க இருக்கு நம்ம கிட்டே அப்போ வந்தவுடனே இவர் இருந்த பொம்ளையெல்லாம் போயிட்டாங்க இவர் மீண்டும் தன்னை பரிசுத்தம் செய்து கொள்கிறார் மீண்டும் சரியாக உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த இறை சொருபமாகவே மாறியது விடுகிறார் வேய் கரும்பும் சிறு குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் அவர் அந்த வந்து மற்றவர்களுக்கு சமாதி வைப்பது என்பது வேறு இவர்களுக்கு சமாதி வைக்கிறதுக்கு யாரையே வச்சு வச்சுக்கிட்டாரு சிறு குழந்தைகளை தாத்தா உக்காந்து இருக்கிறேன் இந்த கூடையில் மூட் சொல்லி மூட வச்சுட்டாரு திறந்து பார்த்தா என்ன மட்டும்தான் இருக்குது அந்த சிவலிங்கம் ஆத்திரமாக நிறைந்திருக்கிறார் ஆக அப்ப அவரு தனக்குத்தானே சமாதி வைக்க சொல்லி சொல்லிட்டார் அப்பய யாரை வச்சே சொல்லிட்டாரு உலகள உள்ள மத்தவங்கள சிறு குழந்தைகளை பச்சை குழந்தைகளை வச்ச அப்ப இந்த காமியத்தவம் காமியம் ஒன்றையும் கருதினா தவம் ரெண்டையும் முழுமையாக செய்தார்கள் அன்றுள்ள பெரியவர்கள் அதனால் அவர்களுக்கு சித்தியும் வாய்க்க முக்தியும் கிடைக்க பெற்றது பெரியவர்கள் காமியத்தவங்களை ஏற்றுவது இல்லை காமியம் தவங்களை அதாவது ஞான நூல்களை பயின்று ஆற்ற விசாரம் செய்து ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எதை எதிர்பார்க்க கூடாது சித்திகளை எதிர்பார்க்க கூடாது இந்த ரெண்டு பாட்டை தெரிந்து வருகிறார் கேள்வியில் பதினைந்து பாடல் நாற்பத்தி நாலு சிவஸ்வரூபமாம் தேசிக மூர்த்தியே சித்தி முத்தி இரண்டும் தவமுலோர் அடைகுவர் எனில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே அவர்கள் பூர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே இவர்கள் ஞானிகள் எட்டிலில் சித்திகள் இவர்கிலா வகையேறும் காமியத்தவம் காமியம் ஒன்றையும் பூமியில் அவம் இருவகை சித்தியும் போதமும் தரும்மைந்தார் ஆம் இரட்டில் ஒன்று ஒன்றையே அடைகுவர் இது தீர்வை யார் ஓரைத்த அவ்விரட்டையும் இயற்றினார் அன்றுள்ள பெரியோரே அணகமைந்தனே முத்தி யானத்தையே அடைந்தனரல்லாமல் மாபலி பகீரதன் சிலர் சிலர் சேர்த்து பிடிக்கப்பட்டார் இனிய சித்தியே விரும்பினார் சிலர் சிலர் இரண்டையும் உயர்ந்தார் முனிவர் சித்திகள் வினோதம் மாத்திரம் தரும் எச்சரிக்கையை எச்சரிக்கை அணக மைந்தனே குற்றமற்கவனே என்னுடைய புத்திரனே முத்தி யானத்தையே அடைந்தனரல்லாமல் செனகன் மாபளி பகீரதன் முதலினோர் சித்திகள் படைத்தாரோ இந்த மூன்று பேரும் பெரிய சக்கரவர்த்திகள் கர்மயோகிகள் ஜனக மகா சக்கரவர்த்தி நாட்டு ஆண்டார் அவுரட்சிதா அஷ்டாவக்கர கீதை போதனை செய்யப்பட்டது அஷ்டவக்கர முனிவர்னால் ஜனக மகாராஜாக்கு என்ன போதனை செய்யப்பட்டது அஷ்டவக்கர கீதை போதை போதனை செய்யப்பட்டது வேதாந்தத்தில் மிக உயர்ந்த நூல் மாமளி சக்கரவர்த்தி திருமாலே அவருக்காக ஒரு அவதாரமே எடுத்து வந்தார் வாமன அவதாரம் எடுத்து வந்து அவரை எனது சுதலத்திலே ஆட்கொண்டு அமுழ்த்தி அவருக்கு முக்திகளை கொடுத்தார் பகீரத சக்கரவர்த்தி கங்கையை கொண்டு வர வேண்டும் என்று தவம் செய்து கங்கையை கொண்டு வந்து சேர்த்தால் அவருக்கும் முக்தி கொடுக்க பெற்றது அப்ப இவர்களெல்லாம் எந்த சித்திகளையும் காட்டவில்லை எதுவா இருந்திருக்காங்க எல்லாரும் கர்மயோகிகளாக தாங்கள் எடுத்த அந்த கிழமையிலே வலுவாதவர்களாக மாபளி சக்கரவர்த்தி என்ன கிழமையை எடுத்திருந்தார் தானம் செய்ய வேண்டும் அந்த வேள்விச்சாலையில் தானம் செய்ய வேண்டும் எல்லாம் தானம் தானம் வாங்க வந்தாங்க சுக்கராச்சாரியார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவருக்கு பேர் வெள்ளி அப்படின்னு தேவகுருக்கு பேர் ப்ரகஸ்பதி அவருக்கு பேர் வியாழன்னு பேர் அப்ப தேவரன்லாம் சேர்ந்து திட்டம் தீட்டிட்டாங்க யாருக்கு பட்டம் கட்டி அனுப்பிச்சிருக்காங்க குட்டி பையனை பிடிச்சி அது யார் மாமனன்ற பேர் ஒரு பிராமண சிறுவனாக கையில் ஒரு கொடை கையில் ஒரு கமண்டலம் ஒரு தடி எல்லாம் வச்சுக்கிட்டு பூணூல் போட்டுவிட்டு பஞ்ச கச்சம் கட்டிக்கிட்டு ஒரு சின்ன குடிமீ வேற வச்சுக்கிட்டு ஒண்ணும் தீர்க்காது மாதிரி கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டான் இது சுக்கராச்சாரியாருக்கு அவர் நோட்டம் விட்டுட்டு போய் அந்த ராஜாவினுடைய பாதுகாப்பு அவருக்கு ரொம்ப முக்கியம் அரசனோ ஒரே சந்தோஷத்தில் இருக்கான் நம்மகிட்ட இப்போ மக்கள் வந்து தானம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு அரசனும் அரசனுடைய மனைவியை ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடியவர்களுக்கு கைகாலெலாம் கழுவி விட்டு கடைசியில் அந்த தாரை வார்த்தை அவங்களுக்கு என்னென்ன தானம் கொடுக்கணுமோ முறைப்படி கொடுத்துட்டு வர்றாங்க இந்த சுக்கராச்சாரிய பின்னாடி பார்த்துட்டு இருக்காரு அவனை பார்த்த வித்தியாசமாக தெரியுது கொஞ்சம் அவருக்கு ஞானம் கொண்டு ஞான கண் கொண்டு பார்த்தா விஷயம் விபரீதமாக போயிட்டுருக்கு வந்திருக்கிறவன் யாரு மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் மகாவிஷ்ணுவே சாக்ஷாக்கு சும்மா இல்லை இவனை பார்த்து லேசை ஒன்றைக்குன்னு நடிச்சிக்கிட்டே இருக்கிறான் சிமிட்டிக்கிட்டு வேற இருக்கிறான் வந்திருக்க நோக்கம் பெருசு எப்படியாவது அசுரர்களை வீழ்த்தி விட வேண்டும் என்று தேவர்கள் திட்டம் தீட்டி விட்டார்கள் மாவழி சக்கரவர்த்தி கலங்கமில்லாதவனாக அந்த வேள்விச்சாலையில் இருக்கிறான் ஒவ்வொருத்தராக நெருங்கி வர வர வர வர இவர்கிட்ட போய் சக்கரவர்த்திகிட்ட போய் சுக்கராச்சாரியார் சொல்றார் தானம் எல்லும் கொடு அந்தானே அவனுக்கு கொடுத்துற குறாரு ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு அடுத்து வாங்க போறான் எவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்லி தடுக்கிறார் யாரு சுக்கராச்சாரியா அப்ப சொல்றாரு ஒரு தானம் கொடுப்பவர்களை தடுப்பது பெரிய குற்றம் அவருடைய சுற்றம் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும் அப்படின்றார் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடும் ஒருத்தருக்கு தானம் கொடுக்க ஒருத்தர் சரியின் மன சம்மதம் வந்துருச்சு அப்படி கொடுக்காதன்னு சொல்லி அவனை கொடுக்காற்றான் பாருங்க அவனுடைய சுற்றம் உடமும் உடையும் இன்றி என்ன பண்ணிடுமா கெட்டுப்போய் விடும் இது அப்படியே கம்ப நாட்டாவ அப்படியே அதுல எழுதுறார் எதுல எழுதுறார் அந்த வாமண கதை வர்ற சமயம் மாவழி சக்கரவர்த்தியினுடைய கதையை கம்பராமாயணத்தில் எழுதும் பொழுது இதே பெரிய போட்டோ எழுதுகிறார் கொடுப்பது அழுத்த இருப்பான் சுற்றம் உண்பதுவும் உடுப்பதும் இன்றி கெடு அதனால் நீ கொடு ராஜா யாருக்கு இப்போ அட்வைஸ் பண்ணுறாரு குருநாதருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு சாமி உங்களுக்கு தெரியாத விஷயமா நீங்கள் போய் இப்படி தடுக்கிறீங்களே ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்தால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியுமில்ல இப்படி தடுக்காதீங்க அது யாராக இருந்துட்டு போட்டோம் என்ன ஏதோ மிஞ்சி மிஞ்சி போனால் நான் கொடுக்குறேன் அவன் வாங்க போகிறான் மகாவிஷ்ணு கை இப்போ எங்கே இருக்க போகுது கீழே இருக்க போகுது நான் எந்த இடத்துல இருக்க போறேன் குடுக்கற இடத்துல உயர்ந்த இடத்துல எடுக்க போறேன்னு அவருக்கும் அந்த நேரம் என்ன அந்த ஒரு அகங்காரம் இருக்கு வந்தாச்சு கால் கையில களி போட்டாச்சு மூன்றடி நிலம் வேணும்னு கேட்கிறாங்க ராஜா சுக்கராசியார் எதிர்பார்த்து சிரிக்கிறான் இது மூன்றடி நிலம் கேட்கறவங்க போய் நம்ம குருநாதர் இப்படி சந்தேகப்படுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன வேணா கேளு என்ன வேணா கேளுன்னு என்ன பண்றாரு பயந்துக்கிட்டு கேட்டிருக்கான்னு நினைச்சிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளுதான் மூன்று அடி நிலம் போகும் அப்போ ஒரு அடி நிலம் அளக்கணும் கலந்துக்கலாம் எவ்வளவு நாளும் அழகு அடி அப்படியே விரிகிறான் அதே வாமன உருவத்திலேயே மிகப்பறந்த அதாவது எந்த ஸ்கேல அளக்குறான்னு சொல்லாம போயிட்டா தான் பிரச்சனை உம் விபு அடின்னு சொன்னாங்க இல்லையா இந்த வாமனா வந்த இந்த உருவத்து அடி அதே இது பெருசாகுது என்னது மஹிமா உருவம் என்னது இருக்கிறதுலே பெரிய உருவமாகி பூலோகத்தை பந்தையே ஒரு அளவை அளந்துட்டார் ராஜாவுக்கு சந்தோஷம் சரி ரெண்டாவது அடி நான் விண்ணுலகம் அவங்க தான் பிடிச்சி அதனால தான் தேவர்களுக்கு இப்போ பிரச்சனை அதுவும் நம்ம தான் அங்கே போட்டாச்சு அது எவ்வளோ எடுத்துக்கோ அப்படின்னா அதையும் ஃபுல்லாக ஒரே இன்னொரு அடியில் அளந்தாச்சு இன்னும் வாக்கிக்கு புரியுதா ஒரு மனிதனுடைய எல்லை சிந்தனை எல்லை அவ்வளோதான் ஈஸ்வரன் சிந்திக்கிறது போல் நம்ம சிந்திச்சிருவோம்னு நினச்சிட்டு இருக்கோம் இவன் என்ன நினச்சிட்டான் எல்லாம் நமக்குரியதானே எவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டோம்னு நினச்சான் பூலோகத்துக்கு சரி பண்ணிட்டான் விண்ணுலோகத்தையும் சரி பண்ணியாச்சு இன்னும் ஒரு அடி எடுத்து கொடுக்குறதுக்கு இவன்ட எண்ணெய் இருக்கணும் பார்த்து அப்போ தான் யோசனை பண்ணுறான் ஆகா இவ்வளவு தானே ரெண்டு அடிக்கும் கூட தாங்க மாட்டேஞ்ச்ச அப்போ சரணாகி இனி உன்னை விட்டால் எனக்கு வேறொரு கதி இல்லை என்னுடைய தலையையே மூன்றாவது அதாவது நான் கொடுக்கலன்ற ஒரு குற்றம் வந்துடக்கூடாது இந்த உலக பெரிய வேள்வி நடத்தி மாபழி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தானம் கொடுத்தான்னு இருக்கணும் ஒரு குட்டி பையன் வந்து மூணடி நிலப்போனால் கொடுக்க முடியலன்ற ஒரு குற்றம் வந்துடக்கூடாது அதனால் அந்த குற்றத்தை இப்பொழுதே நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்னுடைய தலையிலே மூன்றாவது அடியை வைத்து எனது நான் கொடுத்த தானத்தை நிறைவு செய்து விடுங்கள்னு கெஞ்சிட்டான் தலையை தாழ்ந்து விட்டான் முதல்ல தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அகங்காரம் எப்படி இருந்துச்சு நான் நான் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறேன் மகாவிஷ்ணு வாங்கும் இடத்தில் இருக்கிறான் அப்படின்னு அந்த அலங்காரம் இப்போ எங்கே போயிருச்சு என்னுடைய தானத்தை நிறைவு செய்து கொடுங்கள் மாபளி சக்கரவர்த்தி தானம் கொடுக்க முடியாமல் போய்விட்டான் என்று அவ சொல்லுக்க என்னை ஆளாக்கி விடாதீங்கன்னு சொல்லி தலையை தாழ்ந்து விட்டான் அப்படியே வச்சு ஆகும் இருக்கு இப்போ போயிருக்கீங்களா உலகளந்த பெரும் அதே கோலத்தில் இருக்கார் அந்த ராஜாவும் இருக்கார் அங்க அந்த கோயிலில் காலை தூக்கி அளந்த மாதிரியே இருக்கு அப்போ அழுத்தி எங்க கொண்டு போறாலும் சுத்தலம் அப்படின்ற ஒரு கீழே உள்ள தலங்களில் அதலம் வித்தலம் சுதலம் தலாதலம் என்னது மகாதலம் பாதாளம் அவள் சுகலன்ற இடத்துல முன்பு வச்சு அப்போ வேண்டிக்கிறான் என்னுடைய இந்த மக்களையெல்லாம் நான் ஒரு தடவை பார்க்கணுமே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு என்ன வருஷத்துக்கு ஒரு ஓணம் திருவோணம் பண்டிகை நீ வந்து உன்னுடைய மக்களையெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா ஓணத்தப்பன் வழிபாடு அவங்க ராஜா வந்துட்டார்னு சொல்லி அதை அசுர சக்கரவர்த்தி ஆனாலும் அவனை இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய ராஜாவாக நினைத்து என்ன பண்றாங்க ஓணப்பண்டிகை கொண்டாடி வாசல்ல விளக்கு தீவர் இதெல்லாம் வச்சு வரவேற்கிறார் வரவேற்று பூஜைகளை செய்து மகிழ்கிறார்கள் அப்போ மாபலி சக்கரவர்த்தி என்ன கிடையாது அவருக்கு எதை அடைந்து விட்டார் ஞானத்தை அடைந்து விட்டார் உலக உலக வாழ்க்கை இவ்வளவுதான் பொருளுடைய தன்மை இவ்வளவுதான் பகீரகன் அதே பிரயர்த்தனம் மிகப்பெரிய பிரயர்த்தனம் செய்து எதை கொண்டு வந்து விட்டார் தன்னுடைய சாகரர்கள் சகரர்கள் அரு அறு எவ்வளோ பேர் பேர் அவருடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன அடையணும் சாவல்யம் அடைய வேண்டும் கங்கை நதி கங்கை நீரனுடைய சாம்பல் அது மேலே பட்டாத்தான் அவர்களுக்கு என்ன கிடைக்குமா மோட்சம் கிடைக்கும் என்பதற்காக அதை கொண்டு வருவதற்காக தேவலோக வேண்டி பிரம்மதேவ வேண்டுனா கங்கையை மிக கீழே கொண்டு வரணும் ஆகாய கங்கையை கீழே கொண்டு வர வேண்டும் கொண்டு வரணும் கங்கை அவ்வளோ லேசில் வர்ற ஆள் கிடையாது பெரிய கன்சல்டேஷன் நடந்துட்டுருக்கு எல்லோரும் கிடைச்சல ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தெளிவாக போடுது மகாவிஷ்ணு ரொம்ப கிருமிட்டமான ஆள் இந்த மகாதேவன் இருக்கானே அவன் ரொம்ப என்ன சொல்லான் அப்பாவி ஏதாவது ஒரு கஷ்டமான வேலைன்னு யார்கிட்ட விட்டுறாங்க மகாதேவனை மாட்டி இவர் சிரிச்சுட்டே வந்துடுவார் போல் இருக்கு இதில் மகாவிஷ்ணு ரொம்ப வௌரவஞ்சதமான ஆள் கஷ்டமான வேலையில் அவர்கிட்ட தலையில் எடுத்து இவர் சத்தங்களாக உட்காந்துக்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஆகாயந்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட யார்கிட்டையும் கிடையாது மகாதேவன்கிட்ட போய் கேளுங்கன்னா மகாதேவன் தான் தாங்கி பிடிப்பதை ஒப்புக்கொண்டார் அவ இறங்குறவன் சும்மா இறங்க வேண்டிதானே ஆர்ப்பாட்டத்தோட இறங்குறா என்னை பார் இறங்கினா இவருக்கு கோபம் வந்துடுச்சு என்னது அவள் அகங்காரத்தோடு இறங்குவதனால அத்தனை எடுத்து ஜடகுடிக்குள்ள என்ன பண்ணிட்டாரு முடிஞ்சு வச்சுட்டார் பகீரல திரும்ப போய் ஐயா நான் இதை கொண்டு வரதுடைய நோக்கம் என்ன கங்கை நீர் போய் என்னுடைய முன்னோர்களுடைய சாம்பல்களை எல்லாம் வேண்டும் அவர்கள் முத்தி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு தூரம் உரையாற்ற அப்புறம் போய் வேண்டி விரிந்து அவனுக்காக ஒரு கீற்று மாதிரி திறந்து விடுறார் அதுவும் என்னது அந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ள போய் அங்க போய் ஆர்ப்பாட்டமா உள்ள போட்டோம்னு அவர் குடிச்சு எதுக்குள்ள அடைக்கிட்டாரு ஆமா கமண்டலத்துக்குள்ள அடைக்கிட்டாருன்னு சொல்றாங்க உள்ளே குடிச்சுட்டாருன்னு சொல்றாங்க அப்புறம் எது வழியா திறந்து விடுறாரு அவரு காது வழியா திறந்து விடுறாரு இப்படி என்ன தடைகளை மீறி கங்கையை கொண்டு வந்த பெருமை யாரைச் சேரும் கருமையோ தான் எடுத்து கொண்ட காரியத்தை முற்று பெறாமல் விடமாட்டான் கடைசியாக சாகரம் சென்று அது சேர்ந்து விடுகிறது இவருடைய முன்னோர்கள் எல்லாம் முக்தி பெறுகிறார்கள் ஆக ஜனக ஜனகமஹா சக்கரவர்த்தியும் கர்மயோகி கீதையிலையும் அது சொல்லப்படுது பகவத்கீதையில இது போன்ற கர்மயோகிகள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற மாபழி ஜனகர் என்ன பண்ணார் ஜனகர்ன்ற ஒரு ஜனகர் என்ற நிறைய ஜனகர் நம்ம சுக மகரிஷிக்கு உபதேசம் கொடுக்கிற இருந்தார்களே அந்த ஜனக மகாராஜா ஒருத்தர் சீதையனுடைய தந்தையாக இருந்த ஜனக மகாராஜா ஒருத்தர் அஷ்டாவுக்குற கீதை உபதேசம் பெற்ற ஒரு அப்படி ஜனகர்லயே என்ன நிறைய இருக்கார் இடையில கதை தானா வரும் வர்றப்ப அப்படியே வந்துடும் அப்ப மாபழி சக்கரவர்த்தி பகீரன் மூன்று பேரும் எனது ஞானம் பெற்றார்கள் ஆனால் எது பெறவில்லை சிந்திகள் பெறவில்லை படித்தாரோ இனிய சித்தியே விரும்பினார் சிலர் சிலர் இரண்டையும் உயன்றார் அம்முனிவர் சித்திகள் வினோத மாத்திரம் தரும் முத்தியை தாராம்பேன் ஒரு சிலர் என்ன பண்றாங்க சித்திகள் பெறுவதற்காக மாத்திரமே என்ன பண்றாங்க முயற்சி பண்ணாங்க குத்தியை அவர்கள் விரும்பவில்லை இன்னைக்கும் நாம மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கிற வேண்டியது யானைகளுக்கெல்லாம் சித்திகள் இருக்கும் என்று எதிர்பார்த்து விட வேண்டாம் சித்திகள் பெற்றவரெல்லாம் யானைகள் என்று எண்ணிக்கொள்ளவும் வேண்டாம் அதை அதை ஒரு அளவுகோளாக கொள்ள வேண்டாம் நம்முடைய உப்பநிஷத்துக்கெல்லாம் அதை பற்றி பேச்சே இல்லை சித்திகளை பற்றி என்ன இல்லை கீதையிலையும் அதை பற்றி பேச்சில்லை அவர்கள் வந்து இந்த மனன் என்ற நம்முடைய அந்த கரணமேற்றில் மனதை எப்படி பக்குவப்படுத்தி மெய்ப்பொருளில் ஒன்று கலக்கச் செய்வது மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது அதுக்கு மாத்திரம்தான் வேதாந்த பாடம் சித்திகளை பற்றி பாடம் பிடிக்கணும்னா பதஞ்சலி குருகுலம்னு இருக்கும் அங்கே போய் படிச்சுக்கலாம் அஷ்டமா சித்திகளை அங்கே போய் படிச்சுக்கலாம் அஷ்டாங்க யோகமும் அங்கேயே கற்றுக் கொடுக்கப்படும் யாருக்காவது வேணும்னா அட்ரஸ் தந்துடுவோம் இந்த பதினைந்தாவது கேள்விக்குரிய மூன்று பாடல்களை திரும்ப தூரப்படுத்தோம் சிவஸ்வரூபமாம் தேசிக மூர்த்தியே சித்தி முத்தி இரண்டும் கவமுடோர் அடைகுவர் எனில் அவர்கள் போல் சகதரும் அடைவாரே அவர்கள் ஊர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே இவர்கள் ஞானிகள் என்றிலும் சித்திகள் இவர்கிலா அறையே காமிய தவம் காமியும் ஒன்றையும் தருவிழா கபம் என்றும் பூமியில் தவம் இருவகை சித்தியும் போதமும் தரும்மைந்தா ஆம் இரத்தில் ஒன்று இயற்றினார் ஒன்றையே அடைபவர் இரு தீர்வை யாம் உரைக்க அவ் இரண்டையும் இயற்றினார் அன்றுள பெரியோரே அழகமைந்தனே ஒத்தி யானத்தையே அடைந்தனர் அல்லாமல் ஜனகன் ஆவடி வகீரன் முதலினோர் சித்திகள் படித்தாரோ இனிய சித்தியே விரும்பினார் சிலர் சிலர் இரண்டையும் உயர்ந்தார் தாராவே இந்த அளவிலே நிறைவு செய்வோம் தந்தை தாயணும் அந்த நிலா எம்பம் நமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்போனாகுவானும் குரு அருகின் ஆட்களை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக நாம் இருவரை இரவு அனுமதிமிக்க ஆட்களுடன் உடை